வணக்கம் சென்னை தமிழக சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் ப சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் ஓர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏற்றி நம பார்வத்தி பதையே நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர் நாட்டவர்க்குறைவ போற்றி விளக்கினால் பெற்ற இன்பம் உலகினால் பெற்ற இன்பம் எழுக்கினில் பதிட்டியாகும் அப்பர்சாமியுடைய திருவாக்கு நான் முன்னே பல தடவை நான் இங்கே இந்த பாடலை நான் உங்களுக்கு ஆடி காட்டியிருக்கிறேன் எந்த பாட்டுமே நாலு வரி தான் இந்த நாலு வரியில அஞ்சு விதமான சிவத் ஒன்று சொல்லிவிடுகிறார் சுவாமி நாலு வரையிலே அஞ்சு விதமான சிவத்தொன்று சொல்லுகிறார் சுவாமி முதலிலே சொல்லுகிறது விளக்கினால் பெற்ற என்று சொல்லிவிடுகிறார் விளக்குதல் சொன்ன உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்க தொடப்பத்துக்கு விளக்குமாறுன்னு ஒரு பேரு துடைப்பம் என்றும் ஒரு பேரு ஆமா கோயில சுத்த விளக்கு மாற்றை கொண்டு துடப்பத்தை கொண்டு சுத்தப்படுத்துகிறவன் என்ன இன்பம் பெறுவானோ அதை விட பத்து மடங்கு இன்பம் கூட வரும் அந்த கோயில தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்தினால் உங்களுக்கு தெரியும் விளக்குமாறு சொன்னா கையில தூயிட்டு போயிடணும் தண்ணீர் விட்டு சுத்தப்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தோண்டி வேணும் தண்ணீர் வேணும் அத சுமந்துகிட்டு வரணும் இதனால என்ன சொல்லிருக்கிறார் சுவாமி இந்த தொண்டு சாதாரணம் போகும் சொன்ன தமிழ் சச்சங்க சொன்ன அப்படின்னு கேட்பானே கேட்கறான் அப்பதான் அந்த ஆண்டு கொரலகம் கிட்டதான பாருங்க சொன்னா அதெல்லாம் முடியாது அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட கூடுமா இது அந்த மாதிரி இந்த ஒரு தொண்டு விளக்கினால் பெற்ற இன்பத்துல அதுக்கு பத்து மடங்கு கூடன்னு சொல்ற சாமி ரைட்டு அந்த தொண்டு கூட செய்யறதுனால விளக்கினால் பெற்ற இன்பம் மெடுக்கலில் பதிச்சி அந்த தொண்டு செய்தால் இன்னொரு பத்து மடங்கு கூட ஆனா இப்ப நாம கூட்டுல போய் வீட்டுல போய் இதுல கோயில்ல போய் தொடப்பத்தை எடுத்து கூட்டுறோமா யாராவது கூட்டுறது உண்டா சுத்தப்படுத்துறது உண்டா நம்மல்ல சொல்லுங்க பகலாம் இருக்காது பெரும்பகுதி இருக்காது இந்த தொண்டு மனப்பான்மையை நம்ம விட்டு அகன்று போச்சு ஆமா திருக்கோயில குப்பையா கிடக்கிறது கூட்டையா அப்படின்னு சொன்ன அதுதான் கூட்டுறவர் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றான் விளக்கு அதுதான் விளக்கு போடுறவருக்கான பாட்டு சொல்ல ஓதுவார் இருக்கானு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க அவங்க அந்த தொண்டு செய்வதற்கு மனம் வரவில்லை என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன என்னுடைய பணம் என்ன என்னுடைய வசதி என்ன அப்படின்னு தான் பாக்கிறாங்க ஆண்டவனுக்கு முன்னே உன்னுடைய பணமும் வசதியும் தூசு மாத்திரம் ஒண்ணும் ஆண்டவனுடைய புகழ் என்றும் இருக்கும் உன்னுடைய புகழ் நிறைத்து இருக்கும்னு சொல்ல முடியாது அல்லவா இன்னைக்கு புகழோட இருக்கிற ஒருவன் நாளைக்கு எகழ்ச்சியோட இருக்கிறத நாம பாக்கிறோம் இன்னைக்கு பணத்தோட இருக்கிற ஒருத்தன் நாளைக்கு ஏழையாக இருக்கிறத நாம பாக்கிறோம் அல்லவா ஆமா அவன் என்றும் புகழ் எங்கும் நிறைந்த செல்வம் உடையவன் தொண்டு செய்வதற்கு நமக்கு வேணா அச்சம் இருக்கலாம் அல்லது வெட்கம் இருக்கலாம் திருநாவுக்கரசருக்கு அது இல்லை அப்படிங்கறத நாம என்ன அதனால்தான் கைலையே உழவாரப்படையை வச்சுக்க எந்த கோயிலா இருந்தாலும் நான் சுத்தப்படுத்தி விடுவேன் அப்படின்னு அந்த தொண்டு செய்து தொண்டு செய்து வந்த உரைப்புல சொல்றாரு அவர் கோயில கூட்டினா பத்து மடங்கு புண்ணியம் கிடைக்கும் கோயில மெழுகுனா நூறு பங்கு புண்ணியம் கிடைக்கும் உனக்கு புண்ணியம் வேணுமா செய்யம் வேண்டாமா விட்டுடு அம்மல் பண்ணலயே வேணும்னா செய்யலாம் விட்டுடு சரி அப்படி சரி அடுத்தபடி அந்த அடுத்த வழியில சொல்ற துளைக்கில் நான் மலர் தொடுத்தல் தூய வெண் ஏறலாகும் அந்த கோயில சுத்தப்படுத்தினா உன்னுடைய உள்ளம் சுத்தமாகும் ஆமா சுவாமி நிலை பெறுமாறு என்னது அப்படிங்கிற தேவனத்தில் என்ன சொல்றார் உன்னுடைய நெஞ்சு நிலையாக இருக்கணுமா அலைய வேண்டாம் அலைஞ்சா அவன் பைத்தியமா போயிடுவான் இல்லையா உள்ளம் அலைஞ்சா உடல் அலையும் உடல் அலைஞ்சது சொன்னா பைத்தியமா போயிடுவோம் இந்த கோயில் திருத்தொண்டு திருத்தொண்டு செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் அலையாது நீ பைத்தியமாக போக மாட்டாய் என்பதுதான் பொருள் இதையும் அவரு தான் சொல்றார் நாவுக்கரசர் தான் சொல்ற தொண்டை வலியுறுத்தி சொல்றவர் நாவுக்கரசர் தான் மிகுதி இல்லவா ஆமையே அவர் தொண்டின் உரைப்பில இருந்தவர் இருக்கிறவர் அப்புறம் அடுத்தது சொல்றார் துளை நன்ம தொடுக்கல் தூயவன் ஏறல் ஆகும் புனி வீடுன்னு ஒண்ணு வாங்கினீன்னா நிச்சயமா தோட்டம்னு ஒண்ணு இருக்கிறா நீ வாங்கிவிடு அப்படி கிடைச்சது புண்ணியம் தான் ரெண்டு பூச்செடி போட்டு விடு அதுல ரெண்டு பூ எடுத்து கட்டி கொண்டு சாமிக்கு கொடுத்து விடு நான் ஒரு சிறிய வீடு வாங்கினேன் வாங்கும் போதே ஒரு அற்புதமான செடி நாலு செடி இருந்ததுங்க அற்புதமான செடி அது சிறு ஆப்தி மலர்ன்னு அதுக்கு பேரு மலர் மாத்திரம் வசத்தி இல்ல இந்த பிரஷர் சொல்றான் பாருங்க அதுக்கு மருந்தே சாப்பிட வேண்டாம் அந்த இலையத்தன நாளைக்கு சாப்பிட்டு இருந்தா சரியா போயிடும் இங்க ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க மாத்திரையா முழுங்கிட்டு இருந்தாங்க அந்த மாத்திரை முழுங்கறதுனால அவங்களுக்கு மயக்கமும் வருது இது போவும் இல்ல ஏ இப்படி காசை வீணாடிக்கிறீங்க இந்த இலையில நாலு பறிச்சு கொடுக்க சொல்றேமா அதே பறிச்சு கொண்டு கொடுத்தேன் அவங்க கூட பறிக்க நாங்க பறிச்சு கொண்டு கொடுத்தேன் பாருங்கம்மா சரியா போடு இப்ப கூட கண்டாந்தமா அதை உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க சரியா இருக்கு அந்த கூச்சடியினுடைய இலை அப்படி சொல்லப்போனா எனக்கே ஒரு மயக்கம் இருக்கு நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு கீழ் அந்த இலையில நாலு சாப்பிட்டு இருக்கேன் தினமும் சாப்பிடுறேன் இன்னைக்கு சாப்பிடல விடிய கலம் பரப்பிட்டேன் திரு ஆச்சி மலர்ல இருந்து கோயிலுக்கு கட்டி கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படி நீ கட்டி கட்டி கொடுத்து விட்டால் துளக்கில் நான் மலை தொடுத்தல் தூய விண் ஏறலாக உனக்கு விண்ணுலகம் காத்திருக்கிறது விண்ணுலகம் வேணுமா செய்து விடு விளக்குட்டார் பேசொல்லின் மெயின் நெறி ஞானம் ஆகும் கோயிலுக்கு விளக்கு போட்டினா உன்னுடைய வீடு விளக்கமாகும் வீடு ஒளியாக இருக்கும் திருப்பி அப்படியே வரும் இங்க அவ்வளவுதான் என்னையா சௌக்கியமான போடான்னு சொல்லுங்க நீ போடான்னு அவர் சொல்லுவார் அவ்ளோதானே வார்த்தை திரும்பி வருதுல பஞ்சம் அடிச்சா திரும்பி வருவதில்ல அதே மாதிரிதானே இதுவும் வரும் இல்லவா ஆமா கோயிலுக்கு இன்னும் விளக்கு அப்படின்னா சிவஞான அறிவு உனக்கு கிடைக்கும் என்ன சிவஞானத்து இன்னமுதும் குழந்த அடியும் சிந்திக்கும் திருப்பருக்கு சிவஞானம் பெற்றார் சிவஞான சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது அம்பிகனுடைய அருள் அம்பிகனுடைய திருமுலைப்பால் பாலை குடிச்ச உடனே அவருக்கு சிவஞானம் கிடைக்குது நம்ம கோயிலுக்கு ரெண்டு விளக்கு போட்டோம்னா நமக்கு நடந்து போடும் என் வீட்டுல இருந்து திறந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுறது தவறதே இல்ல பழைய காலத்துல கோயிலுக்கு போனா கொஞ்சம் விளக்கு என்ன எடுத்துவாங்க இப்ப போறவனா கோயில் ஏதாவது பிரசாதம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறான் நீ கோயில் ஏதாவது விசாரணும்னா பிரசாதம் என்னன்னுதான் முதல்ல கேக்குறான் இவன் என் பேர்ல தப்பா என்னாதீங்க நடப்ப சொல்ற அதே மாதிரி கோயில்ல கொடுக்குற விபூதியாடு விபூதிக்கு அதனால மகிமை ஒண்ணும் குறைஞ்சு போயிடல இல்லையா ஆமா அந்த மாதிரி விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெயின் நெறி ஞானமாக சிவஞான அறிவு கிடைக்கும் நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாலு தொண்டுக்கும் ரிசல்ட் பின்னால சொல்றார் அதுக்கு ரிசல்ட் முதல்ல சொல்லிவிடுற வாரியார் சாமி சொல்வார் எல்லாத்துக்கும் கொட்டை வந்து உள்ள இருக்கும் முந்திரிக்கு மாத்திரம் முன்னே இருக்கும் முந்திரி வர்றதுக்கு கொட்டை முன்னே இருக்கும் இல்லையா உள்ள இருக்கிறதுல அந்த மாதிரி இந்த வரிக்கு மாத்திரம் சாமி என்ன பண்றாரு முதல்ல ரிசல்ட் சொல்றார் அழப்பில அவனுடைய அருள் கிடைப்பதற்கு அளவு கிடையாது அதையாவது சொல்லிவிடு இதையும் சொல்ல மாட்டேங்கிறான் அதையும் சொல்ல மாட்டேன் உனக்கு வேணும்னா சொல்லிவிடு வேண்டாம்னா விட்டுடு யாரு இப்ப கேக்குறான்னு இல்லையா இந்த வரிய நான் என்னைக்கு படிச்சேனும் என்னைக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாரோ அன்னைல இருந்து நான் கோயிலுக்கு பாட்டு சொல்ல தவறதே கிடையாது ஆமா நான் காசுக்கும் பாடுவேன் கடவுளுக்கும் பாடுவேன் இன்னைக்கு கூட மூணு திருப்பதிகளும் சாமி சன்னிதலை சொல்லிவிட்டேன் நேத்து ஒன்பது பதிகம் சொன்ன சில நாள் வேலை இருக்கும் கொஞ்சம் பதிகம் குறைஞ்ச போயிடும் வேலை இல்லாதவன் பத்து பதிகம் சொல்லுவேன் பதினஞ்சு பதிகம் சொல்லுவேன் ஏன் காசுக்கு வரும் நாளைக்கு போயிடும் அவனுடைய நினைத்து இருக்கும் அல்லவா அருளிலாருக்கு உலகம் இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா அது நமக்கு தேவைதானே இல்லையா பொருளை இங்கேயே விட்டுட்டு போயிட போறோம் நம்ம எடுத்துட்டு போக போறது இல்ல ஆஹ் இருக்கிற இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை அதனால தூக்கி எரிய சொல்லல ஆமா ஆக அவனுடைய அருள் பரிபூர்ணமாக அவனுக்கு கிடைக்கணும்னா கோயில் ஏதேன்னு ஒரு பாட்டை சொல்லிவிடு அல்லது ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய அப்படியே சொல்லு இந்த பாட்டினுடைய பொருள் நான் வேற ஒரு பதியம் உங்களுக்கு பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அதுல என்ன வருகிறது திருமறைக்காடு என்பது உங்களுக்கு தெரியும் தேவாரத்தை தமிழ்லேயே பாடிய நான்கு பெருமக்கள் பெரும்பகுதியான வடசொல் இல்லாமல் வட சொல் வருகிற இடத்துல அதை தமிழாக்கம் பண்ணி இருக்கிறார்கள் மயிலாடுதுறைன்னு இப்பதானே தெரியும் எம்ஜிஆர் வச்சதுக்கு அப்புறமா தானே தெரியும் தேவாரத்துல என்னைக்கே வந்து விட்டேன் சித்தந்தேறும் தெரிவடை சிக்கலும் பச்சை பான்மதி வைத்த மயிலாடு துறை அறன் கொத்தி நிற்பரி கொண்டு கொடுக்கிறேன் என்று ஏழாவது நூற்றாண்டுலயே வந்துவிட்டது மயிலாடுதுறை அல்லவா அதே மாதிரி இப்ப மறைக்கு வேதாரண்யம்னா நம்ம சொல்றோம் திருமறைக்காடுறது இல்ல ஆனா தேவாரத்தில் திருமறை காடு என்றுதான் வருகிறது வடசொல் வருகிற இடத்துல புட்பம் என்றுதான் கையாளுவார்கள் புட்பம் என்பது புட்பம் என்றுதான் கையாளுகிறார்கள் அதுல கூட வடமொழியும் கலந்தும் வரல மணி பிரபாட வராமல் தூய தமிழ்நடலையே கொண்டு வருகிறார்கள் நமது நாயன்மார்கள் நேற்று கூட என் பேர்ல தவறா நேத்து கூட தமிழறிஞர்கள் ஒன்பது பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க அதுல நம்ம பேரு ஒரு தான் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்ல அவர்கள் தமிழறிஞர்களுக்கு வேற எதையோத்தான் ஒன்று எண்ணுகிறார்கள் இல்லையா அதான் நான் அவர்கள் சொல்ல வேண்டாம் அதை பத்தி நான் கவலைப்படலை வருதான்னு பார்த்தேன் பேரை ஒண்ணும் இல்லை ஆயிரம் பேர் வந்து அதுக்காக கவலைப்படுது தமிழகத்தங்க தமிழை அறிவன் எடுத்துடுத்து பேச பேரஞ்சாருக்கு கொடுத்துட்டாங்க கவலைப்படல இல்லையா நம்ம எத்தனையோ எழுபத்தி ஏழு நம்ம கிடைச்சிதான் எழுபத்தி ஏழுல கலைமாமணி வாங்கணும்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் வர்க்கத்திற்கு என்ன பண்ண ஆக இந்த திருமண மறைச்சாடு அதுல தீபம் எரிஞ்சுது இந்த தீபத்தை அந்த எலி என்ன பண்ணுது அந்த எண்ணெயை குடிக்கிறதுக்காக வேண்டி அதுல அப்படி எட்டி எட்டி பாக்குது தொங்குதுல இருந்து பாக்குது எங்க காபி கிடைக்கும்னு ஓடுவான் எந்த இடத்துல காபி நல்லா இருக்கும்னு தெரியும் எந்த இடத்துல இட்லி நல்லா இருக்கு மனிதனுடைய இயல்பு உயிருடைய இயல்பு இது அதனால இந்த தீபத்துல எண்ணெயே எப்படியாவது குடிச்சு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த எலி என்ன பண்ணுது அப்படியே தத்தி பார்த்தது ஒரு சாவு தாவுச்சு இந்த தீபத்துல தீபத்துல தாக்கும்போது மூக்கு பட்டு லேசா எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிருக்கு பொத்துனு கீழே கொதிச்சிடுச்சு அது உட்கார்ந்து அந்த தீபத்தை அந்த எண்ணெயை குடிக்க முடியல இந்த தீபத்தை தூண்டிவிட்ட புண்ணியத்துக்காக சிவன் ஏமாந்து கொடுத்து விட்டான்னு நீங்க எண்ணி விடாதீர்கள் தீபத்தை வேணும்னு தூண்டலையே எப்படி அதுக்கு நல்ல பதம் கொடுத்தான் என்று கேட்டு விடாது அப்படியாவது இதனுடைய உடம்பு தூண்டிவிட்டதல்லவா அதற்காக வேண்டி சக்கரவர்த்தியா பிறந்தது அந்த எலி மண்ணை ஆளுகின்ற சக்கரவர்த்தி பதவம் கொடுத்திருக்கிறான் சிவபெருமான் ஏமாந்து கொடுத்து விடவில்லை எப்படியாவது சின்ன தொண்டாவது செய்ததல்லவா என்று எண்ணுகிறார் இந்த கருத்தை நாவுக்கரசன் நமக்கு சொல்லுகிறேன் kande kande kande kande nilamari chaadu thannil neetari divam thannei sareni vachche alidalu okku chutti da kananne thonu கடல் மண்ணும் பின்னும்லகமில்லாம் குறைவர கொடுப்பவர் போலும் குறுக்கை வீரட்டனாரே மண்ணும் பின்னும் நீட்டவாளுலகமில்லாம் குறைவர கொடுப்பது போலும் குறுக்கை வீரட்டனாரே அப்படி அரசனாக பிறந்தவன்தான் மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு அரசன் அவனுடைய வரலாறு எனக்கு சரியா தெரியாது அவனுக்கான் மூணடி மண்ணு நம்ம திருமால் கேட்டவர் அப்படின்னு நினைக்கிறேன் கதை எனக்கு சரியா தெரியாம நான் உடனே உடனே குட்ட நான் தயாராது ஆக எப்படியோ ஒரு சக்கரவர்த்தி நிலையில அந்த எலியை ஆக்கி இருக்கிறான் எப்படி ஒரு சின்ன பந்தல் போட்டதுக்கு தன் வாயின் நூலால் எச்சின் தானே வாயின் நூல் எச்சின் நூல் தானே அந்த நூல் ஒரு பந்தல் போட்டதுக்கு கொச்சங்கடனாக பிறக்க வச்சான் இந்த வரலாறை ஏன் சொல்லணும் இவருக்கு என்ன தங்கராஜுவா தங்கராஜான்னு பாடிட்டு போகலாம் ஏன் இந்த வரலாறு சொல்றாரு போய் விளக்கு போட்டினா இப்படி உனக்கு கிடைக்குமடா அப்படின்னு சொல்றதுக்கு தான் சாமி இதை நினைவுற்று எப்படியாவது சிவத்தொண்டு செய்து விட வேண்டும் என்பதுதான் சாமியுடைய அடுத்த பாட்டுல கணம்புள்ளர்னு ஒரு நாயனார் அவர் என்ன செய்தார் அவர் கையில பணம் என்ன வாங்கணும்னா காசு வேணும் திடி வாங்கணும் என்ன வாங்கணும் ஒரு அகல் வாங்க பணம் தேவை அந்த கையில பணம் கிடைக்கல நினைக்கிற இந்த புல் புல்லு எங்கேயும் விளையும் கழிவு கிடையாது கடவி காட்டுல விளையும் இப்ப என்ன வெட்ட விட மாட்டான் இப்ப கழனியும் கிடையாது கழனி இடத்துல பூரா வீடு கட்டிவிடான் வீட்டை கட்டி விட்டு தோத்து கடவி காட்டுல எல்லாம் கிடைக்கும் இந்த புல்லு அந்த புல்ல என்ன பண்றாரு கோயில்ல விளக்கு மாதிரி எரிச்சிருக்க ஆக எப்படியோ விளக்குட்டு இருக்கார் அந்த நிலைக்கு நாம வருவோம் ஆமா விளக்கு எரிஞ்சாலும் வெளிச்சமா இருக்கும் அந்த வேற ஒரு தலையை போட்டு எரிஞ்சாலும் வெளிச்சமா தானே இருக்கும் அத எரிச்சிருக்காரு அதுக்கு பேரே கணம்புள்ள பேரு வந்துருக்கும் நான் பெரிய புராணத்தை இந்த இடத்துல சரியா கவனிக்கல அவருக்கு வேற பேர் இருந்ததா அப்படின்னு எனக்கு நினைவில் இல்லை இப்ப திருநீலகண்டத்து நாயனார்னு ஒருத்தர் இருக்கு பெரிய புராணத்துல அவருடைய சொந்த பேர் என்ன தெரியாது பெரிய புராணத்துல திருநீலகண்டத்து குயவனார் என்று தான் வருகிறதே தவிர அவருக்கு சொந்த பேருக்கு திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொன்னதுனால திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு வந்ததே தவிர அவருக்கு சொந்த பேர் ஒன்னும் இல்ல இருந்திருக்கும் இல்லையா இத சொன்னால அப்படி வந்துருக்கு கணம்புல்ல இருந்து பேர் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த புல்லை கொண்டாந்து எரிச்சிருக்கிறாரு புல்லு கிடைக்கல ஒரு நாள் புல்லு கிடைக்கல அப்படிங்க இந்த தொண்டு விட்டு போக வேண்டாம் நினைச்சு என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய முடியை எரித்துக்க முடியை எரித்தால் விளச்சி வெளிச்சம் கொடுக்குறது அப்புறமா எப்படியேனும் வெளிச்சம் உண்டாக்கலாம் அவர் எண்ணி இருக்கிறார் சொன்னா அதை நல்லா டீப்பா பாத்து கரெக்டா நம்ம வந்து சொல்லணும் அதனால நாங்கள் பாட்டுக்கு மேலிருந்த வாரியா ஒரு பொருள் சொல்லுதுதான் வந்தேனே தவிர நான் அதை கரெக்டா சொல்லுவதற்கு இல்லையா அந்த புராணம் வரும்போது பாத்துக்கொள்ளுவோம் ஆமா இப்படி எரிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அருள் கொடுத்திருக்கிறான் அவர்தான் கடம்புள்ள நாயனார். இந்த நிகழ்ச்சியையும் நினைப்பூட்டுகிறார் சுவாமி ிங்கு மணம் உள்ள அருள் செய்து பாதலாம் அடியாசி என்றும் குறுக்கை வீரத்தனானே விளக்கு எரிச்சதுனால அவருக்கு அருளை கொடுத்துக்கிறார் என்று சொன்னது மாத்திரே இல்லாம சாமி கடைசி வரையில் ஒரு நல்ல விஷயம் இருந்தது அடியார்களுக்கு நல்ல குணத்தை கொடுமான் ரொம்ப மனிதன் குணம் நல்ல குணமாக இல்லை கெட்ட குணம்தான் பெருகி கொண்டே நான் பாக்கிறேன் இல்லையா ஆமா நல்ல குணம் இல்லை சுவாமி வள்ளற் பெருமான் சொல்லுவார் சிவாய நம என்று திருநீர் இட்டு விடு உனக்கு நல்ல குணம் கிடைக்கும் நிறைய சொல்றார் அதுல குணம் கிடைக்கும் ரொம்ப பேருக்கு பாடர்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூட அடியவிரம் குணமளிக்கும் அடியவிரம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும் அப்படிங்கிற தேடு ஆடர்கினிய நெஞ்சே ஆணை கண்டாய் ஏடற்கரிய சீரழிக்கும் சிவாயணமென்று இடுநீர் என்பது ஆக சிவாயணமென்று திருநீரை இட்டு விட்டால் நல்ல குணமும் கிடைக்கும் தான் ஜாஸ்தியா இருக்கு நல்ல குணம் ஒருத்தனுக்கு வருமா நம்ம நாடு தப்பிக்குமா இல்ல அவன் தப்பிப்பானா நம்ம நாடு தப்பிக்குமா அவன் நாடு கூட தப்பிக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா அது உங்களுக்கு தெரியும் என்ன போல இருக்கிற ஒண்டி குடும்பக்காரனே பயப்படுறேன்னு சொன்னா உங்களுக்கு பேரன் பேசி இருக்கு பிள்ளைகுட்டி இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு எவ்வளவு கவனப்பட்டு இருப்பீங்க தெரியும் அவர் சொன்னது எனக்கு இன்னும் எனக்கு தெரியாது தெளிவா நான் பேப்பர்ல படிக்கல என்ன சொன்னார் என்பது தெரியல பால் போஸ்டர்ல அவருக்கு நல்ல வந்துடுதுன்னு எழுதான் சொல்ல முடியும் இல்லையா நல்ல குணம் அவருக்கு வந்தது நான் நம்ம நாடும் நல்லா இருக்கும் அவர் நாடும் நல்லா இருக்கும் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒருத்தன் நல்ல குணத்தோடு வாழ்ந்தான்னா அவன் குடும்பமும் நல்லா இருக்கும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பமும் நல்லா இருக்கும் சாமி குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டனாரே என்பது சுவாமியுடைய திருவார்க்கு இந்த பதியத்திலே இன்னும் ஒரு பாட்டு நான் சொல்லுவேன் இராவணனுடைய புட்பகிமானம் ஆகாயத்திலேயும் பறக்கக்கூடியது ஒரு நாள் என்ன பண்ண அந்த விமானத்தில் ஏறி போனா அந்த இமயமலை குறுக்க வந்தது என்னடா இது கேட்டா இமயம் சாமி தங்கி இருக்கிறேன் இமயமலைன்னு சொன்னான் பாகம் தூக்கி என்னண்ட எடுத்து ரகத்தை விடுற அப்படின்னு தூக்க போனாரு பாகம் சொன்னா ஐயா இது கைலாய மலை சாமி தங்கி இருக்கிற மலைன்னு சொன்னான் இது ஞாபக அரச சொல்றாரு இதை விடுவிடு போடாது அப்படின்னு அவனை விளக்கிவிட்டான் விலைக்கு விட்டு அந்த கையில மலையை தூக்கினா கைல மலை கீழே மாத்திக்கிட்ட தலை பத்தும் இட்டு போச்சு கைகள் எல்லாம் இட்டு போச்சு கதறான் அந்த முனிவர் வந்தாருங்க என்னடா ராவணா அவருக்கு தசக் ராவணங்கிற பேரை சிவன் கொடுத்தான் என்று வரலாறு சொல்லுகிறோம் வியாபாரமே சொல்லுகிறோம் என்னடா தசக்ரீவன் என்னடா அது அப்படின்னு கேட்டாரு இல்ல கைலாய மலையை எடுத்தேன் ஏண்டா அப்படி எடுக்கலாமா எடுக்கலாமா இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன் வீடு கட்டிட்டு வரும்போது இன்னும் ஒரு நாலு இன்ச்சு கூட கட்டணும் செவத்துல போய் அது முடியுது அந்த இன்ச்சு நாலு இன்ச்சு வேணா ரெண்டு இன்ச்சு சொல்லுங்க விடுவானா போய் என்ன நீடு கிட்ட வருது அத்தோட நெருத்திக்க அப்படின்னு நாம இடிக்கலாம் அவன் இடிச்சுடுவான் நாம இடிச்சா நேரோட இடிக்கலாம் அவன் இடிச்சா கோணா மனவா ஆமா இவன் சாமி திக்க மலைய போய் கிடந்து திண்டாடுறான்னு அப்பதான் பாடின போதுதான் அவன் பாட்ட கேட்டு விட்டு ராவணன் அவருக்கு பேர் கொடுத்துருக்கிறார் சாமி அது மாத்திரம் இல்ல ஒரு பெரிய வாழ் கொடுத்தான் அது மாத்திரம் இல்ல நீ மூவாயிரம் நாள் நீ வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாளும் கொடுத்தாரான் இப்போதும் நமக்கு என்ன தெரிகிறது பதிகம் பூரா இந்த கருத்து அந்த கடைசி பாட்டில் நிச்சயமா தவறாம வருது காரணம் யாரு இந்த நாவுக்கரசர் தான் சொன்ன முனிவர் ராவணனை பாட சொன்ன அவர் அந்த முனிவர் தான் இங்க நாவுக்கரசராக பிறந்தார் அதனாலதான் அந்த கருத்து அவர் கடைசியில கடைசி பதியம் வரணும் அவர் சொல்லியிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள் ஆக இந்த வரலாறு இந்த திருப்பதியம் பூரா அந்த குறுக்கை திருப்பதிகத்தில் ஒரு பத்து வரலாறு நமக்கு சொல்லி பிடிக்கிறார் சிவத்தொண்டு செய்தவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்றார் இந்த மாதிரி இன்னொரு பதிகமும் இருக்கிறது சுந்தரரும் அந்த மாதிரி ஒரு பதிகம் பாடி இருக்கார் என்ன காரணம் ஏன் இப்படி பாடுறாங்க அப்படின்னு கேட்டா சிவத்தொண்டு செய்தால் இதெல்லாம் உனக்கு கிடைக்குமடா என்று சொல்லத்தான் சொல்லுகிறார் சில நாட்களுக்கு முன் ஒரு சபாவில நான் பாடப்போனே சபாக்காரர்கள் கூப்பிடவில்லை அந்த ஞாபகத்துக்கு காமரங்கியா பணிமன்றம் கூப்பிட்டு இருந்தேன் அங்க ஒரு மணி நேரம் தேவாரம் பாடிவிட்டு ஒரு மணி நேரம் சம்பந்தர் தேவாரத்துல உள்ள கருத்துக்கள்னு சொல்லிட்டு வந்தேன் ஒருத்தர் கேட்டாரு இதெல்லாம் தேவாரத்துல இருக்கான்னு கேட்டு தேவாரத்துல நிறைய அற உரைகள் சொல்லப்படுகிறது ஆமா நிறைய செக்கச்சக்கமா நாவுக்கரசர் என்ன சினியா சுந்தர் என்ன சுந்தரர் என்ன நிறைய சொல்லுகிறார் வேந்தராய் உலகாண்டிருந்த உடல் நிச்சயம் அழியும் அப்படி சொல்றாரு சுந்தரர் ஒரு இடத்துல நீ அரசனா இருந்தாலும் போய்விடுவேடா தெரியுமா உனக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது ஆமா வாழ்வாவது மாயம் என்றும் சொல்லுகிறார் சுந்தரர் அப்படி என்ன செய்யணும் திருச்சேதாரம் என்று சொல்லிவிடு இந்த வாழ்வு உனக்கு சிறந்து விடும் அப்படின்னு நமக்கு நினைவுற்ற பாடலும் சுவாமி சொன்ன காரணம் நீயும் சிவத்தொன்று செய்துவிடு என்று சொல்லுவதற்குத்தான் சொல்லி இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன் அந்த பத்து பாடலும் எடுத்தனும் இரங்கலால் ஊந்த அரறிப்போய் அவனு கை நிற்பா வேல்கீதங்கள் பாட கொடுத்தவாய் வரலாறுகளை சுந்தர பத்து பாட்டில் திருப்பங்கூர் தேவாரத்தில் சொல்லுறார் அதே மாதிரி தச புராணம் என்று ஒரு திருப்பதியும் பாடுகிறார் திருநாவுக்கரசும் அந்த பத்து புராண கதைகளை அவர் சொல்ல தவறவில்லை ஆமா சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம் என்று சொல்லி நமக்கெல்லாம் நாளைக்கு பொங்கல் திருநாள் ஒரு காலத்தில் இந்த தை மாதத்திலே நமக்கு வணக்கம் ஐயா ஆண்டு தொடக்கமே நமக்கு தை மாதத்தில் இருந்துதான் என்று நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எந்த வகையில சரி என்பது எனக்கு தெரியாது ஆக பொங்கல் திருநாள் நமக்கு ஒரு நல்ல திருநாள் என்பது நமக்கு தெரியும் அதுல ஒன்று இப்ப கருத்து ஒன்று சொல்லுகிறார்கள் நான் ஒரு கருத்து சொல்றேன் சரிய இருந்தா வச்சுக்கோ தப்பா இருந்தா விட்டு நான் சின்ன பிள்ளைகளை கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றாங்க போக்கி பண்டிகைன்னு வீட்டுல இருக்கிற பழைய பட்ட பழைய துணி பழைய வது போக்கள் போட்டு கொளுத்துறான் இப்ப மாசு கட்டு கட்டு வாரியத்துல என்ன வந்து அதை கொளுத்தாதே சொல்றான் அவன் சொல்லி இவன் கேட்கல கொளுத்திதான் ஆனா போகி பண்டிகை என்பது என்னன்னு எனக்கு சின்ன பிள்ளையில சொல்லி இருக்காங்க நான் கேள்விப்பட்டது நூல்ல படிக்கல போகி என்பவன் இந்திரன் நாம அனுபவிக்கிறது அத்தனைக்கும் காரணம் இந்திரன் தான் வாட காரணம் மூக்க பிடிக்க சாப்பிடறமா காரணம் இந்திரன் தெரிந்து அந்த போகம் வருகிறது ஆனதுனாலே போகம் என்பது அனுபவித்தல் என்று பொருள் இந்த போகத்தை நமக்கு கொடுக்கிறவன் தேவேந்திரன் அதனால இன்னைக்கு விழா வந்து அவனுக்குத்தான் போக்கி பண்டிகை அல்ல என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னும் நாளைக்கு உழவர் சிறு நாள் சொல்றாங்க அது என்னமோ அது நான் அதை தப்புன்னு நான் சொல்லல அதே சரின்னு போயிட்டு சொன்ன அப்புறம் பழசெல்லாம் மறந்து போயிடும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன் சரியா இருந்ததுன்னா சிங்க தப்பா இருந்தா விட்டுடுவோம் நாளைக்கு சூரியனுக்கு தான் பூசை வாசல்ல அந்த பொங்கல் பானையை வைப்போம் நாம இல்லையா ஒன்னு சூரியனுக்கு தான் படையல் போடுவோம் இன்னொன்னு சூரியனுக்கு படையல் போடும் போது அந்த படையல்ல முத்திர தேங்காய் வைக்க மாட்டோம் கீவி தேங்காய் வழுக்கையாத்தான் வைப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சூரியனுக்கு பல்லு கிடையாது சக்கரன் வேள்வியில வீரபத்ரன் அடிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு பண்ணு அவனுக்கு போயிடுது அதனால அவனுக்கு முத்தல் தேங்காய் வச்சா அவன் சாப்பிட முடியாது வழுக்க தேங்காயே வைக்கிறது ஒன்னும் வாழைப்பழத்தை உரிச்சி வைக்கிறது அதோட மாத்திரம் இல்லாமல் அரிசியை வந்து பொங்கி வைக்கிறது கொடைய வச்சு வைக்கிறது ஏன் இது அவ்வளவு அவனுக்கு பள்ளி இப்படி படைக்கிறார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாரிய நாளைக்கு வந்து உழவனுக்கும் அல்ல அல்ல என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆக நாளை சூரியனுக்குத்தான் பூசை அடுத்த நாள் மாடு நம்மளோட உழைக்குது செய்யறவன்ல நாம தானே உழவர்களாகி நாம தானே நமக்கு உழைக்கிறது மாடு அது வாயில்லாத ஜீவன் அதற்காக அதை போற்றுதலுக்காக நாளைக்கு மாட்டு பொங்கல் வச்சோம் அதுல அது நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு பூசை பண்றது அப்படி அதுக்கு மறுநாள் காணும் பொங்கல் இது மூணையும் செய்ததுக்கு அப்புறமா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன பிள்ளையில ஊடுவூடா போய் பெரியவங்க காலில் விழுந்து விபூதி வாங்கியிருக்கேன் இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க அது போயிட்டு போகுது ஆக முதல் நாள் போகி பண்டிகை இந்திரனுக்கு இரண்டாவது நாள் சூரியனுக்கு பொங்கல் பண்டிகை மூன்றாவது நாள் மாட்டுக்கு நாலாவது நாள் பெரியவர்களை கண்டு காணும் பொங்கல் அவர்களை கண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெறும் இதுதான் இருந்தது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேற மாதிரி சொல்றாங்க அதை சொல்றவங்க நம்ம விட்டு விடுவோம் ஆக நமக்கு நாளைக்கு நல்ல நாள் ஆனதுனாலே நாம எல்லாரும் நோயற்ற உடலோடு வாழ வேண்டும் என்ற கருத்தோடு நமக்கு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக இருக்கிற வைத்நாத பெருமானுடைய திருப்பதிகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாட்டுக்காகவும் ஓதிவிடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் ஆக மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக இருக்கிற வைத்தியநாத பெருமானை நாம் வேண்டி விடுவோம் நான் ஒரு நாள் கூட நான் தவறதில்லை வைத்தியஸ்வரில் பதிக சொல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்ட ஏற்கனவே நான் உடல்நிலை சரியில்லாதவன் அது உங்களுக்கு தெரியும் நான் மேலும் மேலும் நான் நோயை வளர்த்துக் கொள்ள நான் விரும்பவில்லை இல்லையா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அதனால தினந்தோறும் நான் வைத்திய கோயில் பதிகம் நான் பாராயணம் பண்ண தவறதே கிடையாது ஏன் நோயினால படுத்தா நமக்கும் கஷ்டம் குடும்பத்தாருக்கும் கஷ்டம் அதனால நான் தினந்தோறும் அந்த பதிகத்தை சொல்லிவிடுவேன் நாம எல்லோருமே நன்றாக இருக்கட்டும்னு நான் இன்றைக்கு வைத்தியசுகல் பதியம் ஓதிவிடுறதாக எண்ணி இருக்கிறேன் ஓதி விடுவேன் கல்லார்ந்த பூங்கொன்று மற்றர் மதியம் புயலார்ந்த கதிர் மோதியம் மாயாய கம்பாதி சடாயன் பதாவிருந்த தல்லாய கம்பாதி சடாயன் பதாவிருந்த வராது ஆமா சம்பாதி ஜாயு பூச செய்த தளம் அது சம்பாதி ஜடாயு வேதம் வேள் முருகன் ஊர் சூரியன் இது நாளும் பூஜை பண்ண ஊர் அதனால்தான் இருக்கு வேள் ஊரே சொல்லிவிட்டார் சுவாமி கேவாரம் பூரா வைத்தீஸ்வரன் கோயில் வரவே இல்லை கையலால் ஒரு பாகம் தடை மேலானவளோடும் ஐயம் தேர்வு உடல் ஆனோர் அண்ணனா உரையுமிடம் மெய் சொல்லாய் ராவணனை மேலோடி ஈடடித்து போய் சொல்லாது உயிர் போனான் உள்ளிருக்கு வேணூரே கையல் நாயி என்பது அந்த அம்பிகை பேர் அந்த ஊர்ல இப்படி பல ஊர்ல சாமியினுடைய அம்பாளுடைய பேரையும் கொண்டு வருகிறார்கள் சுவாமி ஆமா இப்ப திருமுல்லை வாயிலிருக்கிற பதியத்தில் பாத்தீங்கன்னா கூடிய இளையம் கதிப்பிடையாமை கொடியடை உமையவழுக்கான அவனுக்கு கொண்டாடுவார் சுந்தரர் அம்பாள் பேர் வந்து கொடியடை நாயகி சாமி பேரையும் கொண்டு வர அண்ணாமலையாரு நாடுவோட்ட செட்டியார்கள் எல்லாம் கையெழுத்து போடுவதுனா அண்ணாமலையார் துணையுன்னு போடுவாங்க எனக்கு வேண்டியாமையாவுக்கும் தெரியும் அடிக்கடி எனக்கு அடுத்த எழுதுவார் செம்பன் அருணாஜுக்கு எழுதி போட மாட்டார் அண்ணாமலையாட்டு உடனே போட்டுருவாரு எல்லாரும் அப்படிதான் எழுதுவாங்க போட்டுருக்காரு அண்ணாமலை அண்ணாமலைன்னு அவர்களுக்கு அந்த அண்ணாமலையார் தான் தெய்வமாக எண்ணுகிறார்கள் அண்ணாமலையாறே அண்ணாமலையாறேன்னு பதிகம் போய் முடிகிறது இல்லையா பத்து பாட்டிலையும் அப்படிதான் முடியுது ஆமா இங்கே தையலால் ஒருபாகம் தடிமெயிலால் அவளோடும் ஐயம் சேர்ந்து உடல் வாழ்வோர் அந்த உரையுமிடம் மெய் சொல்லாய் ராவணனை மேலோடி ஈழடித்து பொய் சொல்லாது உயிர் போனான் உள்ளிருக்க வேண்டும் இது ராமாயண வரலாறு நான் பாத்துகிட்ட போல வாசனம் மலர்மானார் எளிதாக உரைவிடும் ோருடையாடை ஏகாயமிட்டு வந்த எரியாடி முறையுமிடம் ஆகாயம் சேரோடும் இராவணனை அமரிக்கன் போகாமே பொறுதளித்தான் உள்ளிருக்கு வேளூரே அடியாரத்தை தொட பரஞ்சோதி வயலுமிடும் வேதம் மந்திரத்தால் பெண்மனவே சிவமாக போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேணும் திறன் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே திறன் அடியார் மேல் ே அறங்கொண்டு சிவசன்மம் உரை தவிதான மறுமிடம் மரங்கொண்டு கிராபுனந்தன் வடிகருதி வந்தானே புறங்கண்ட கடா என்பான் புள்ளிருக்கு வேணூரே அத்தியினேர் உரிமூணி அழகாக அனலேந்தி இத்தரைப்போல் வலி தெரியும் பெருமானார் வேணுமிடம் பட்டியினால் வழிபட்டு பல காலம் தவம் செய்து புத்தி ஒன்றே வைத்து உகந்தான் புள்ளிருக்கு வேணூரே தேவாரத்தை பாடும் போது ஏன் ஓதுவார பாட சொன்னாங்க அதற்குரிய ராகத்தோடு பாடட்டும் இடத்துல லட்சுமணன் செட்டியார் சாண்டிகிடும் அவருக்கு எனக்கும் அதுல இருந்தாலும் லட்சுமணன் செட்டியார்ட்டு சொல்லிருக்கேன் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக நாங்கள் மாத்தி இருக்கிறோம் ஐயா நீங்க அத தப்புன்னு சொல்லாதீங்க அது அது நாங்க செய்த தப்புதான் ஒன்ட்டம் எதும்லைய செய்ய மாட்ட மாட்டேன் கவர இல்ல கோயில போய் பாடு அந்த பாலாட்டம்மாட்ட ஆமா அவனுக்கு தெரியும் என்னடா பண்ற அவனுக்குறான் இல்ல நாம சரியா செய்து ஆனா தான் அந்த இசையோடு அதற்குரிய இசையோடு பாடிவிட வேண்டியது அதற்கு உரிய இசையோடுதான் இப்ப பாடிக்க ஆமா பண்ணுங்க மண்ணின்றிண்கொடுக்கும்ணிகண்ணன் வரும் எண்ணின்றி முப்போடி வாடனது உடையானேந்த பொதித்தான்ிருக்கு வேணும் தாருடம் ஆதித்தன் மகன் என்ன அகஞாளத்தவரோடும் போதித்த கடாயன் வாழ் வேணும் கடுத்து வரும் கங்கை கண்டை கமல் கடை ஒரு ஆடாமே தடுத்தவர் என் பெருமானா தாமிதாய் உரையுமிடம் பிடைத்து வரும் இலங்கைக்கோள் மலங்கச் சென்றாமற்கொருதளித்தான் கடுத்து வரும் கண்டு கண்டு தமிழ்களை உண்டாடாமே கடுத்தவர் என்பதுமானார் தாங்கீதாய் உரைவிடம் பிடைத்து வரும் இலங்கைக்கோள் மலங்கச் சென்றாமற்க உடைத்தவரை பொருதளித்தான் புள்ளிருக்கு வேடூரே செடிய மருந்தாக இருக்கிறான்டா ஆமா அங்கே வைத்திய சிறுவர்ல பாத்தீங்கன்னா சின்ன மண்ணு உண்டு என்ன ஒண்ணு கொடுப்பாங்க பேர் மண்ணு உருண்ட இப்பதான் மருந்தாக சொல்லுகிறார்கள் ஆமா அந்த மருந்தை தினந்தோறும் உண்ணுகிறவர்கள் உண்டு அதுல நானும் ஒருத்தன் ஆமா வைத்தியசுரோல் விபூதி நான் பூசாத நாளே கிடையாது ஆமா அக்கா வைத்தியசுகோல் விபூதி நான் எப்பவோ வாங்கி வச்சேன் ஒரு டப்பாவுல தினந்தோறும் குளிச்சிட்டு வந்தவொடனே நிச்சயமா அந்த விபூதியில ஒரு பொட்டு விட்டுக்கிட்டு தான் தண்டை வருவேன் தவறுறதே கிடையாது ஆமா கடிய எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பதியும் நான் ஓடினேன் இது உடற்பிணியை தீர்க்கிற கடவுள் வைத்தீசன் கோயில் உயிர்ப்பிணியை தீர்க்கிறவன் திருக்கடையூரில் இருக்கிற சிவருமான் வாட்கண்டேய முனிவருக்கு பதினாறு வயதுதான் என்று அத சொன்னவனே சிவன் பதினாறு வயசு தாண்டா உனக்குன்னு நிரூபித்து போட்டான் அந்த மாதிரி நமக்கு ஒன்னு குடுத்துருந்தான் நம்மளுடைய வாலாட்டம் நல்லா பெருகி இருக்கும் நல்ல சொல்லல அதான் சம்பந்தம் சொல்லுவார் தானாளும் வாழ்நாளும் யார் அறிவார் யாருக்குடா தெரியும் அப்படின்னு தானாளும் வாணாளும் யார் அறிவார் அதனால தெரியாத ஆனதுனாலே அவர் சிவத்தொண்டு செய்துவிடு என்று சொல்லுவார் சுவாமி அந்த பதினாறு வயசுன்னு நிரூபிச்சுட்டாரு சொல்லி அனுப்பிவிட்டாரு பதினாறு வயசாச்சு இதன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார் கடைசியாக அவர் பூசை செய்த தளம் திருக்கடையும் அங்க போய் அவர் பூசை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்தான் அவனை உதைச்சனால்தான் இப்பவும் காலசம்ஹார மூர்த்தி என்று அதற்கு பேர் சுவாமிக்கு காலசம்ஹார மூர்த்தி என்று பேர் இப்பவும் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பக்கத்துல யமன் கீழே விழுந்து கிடப்பான் மார்க்கண்டேய முனிவர் நின்று கொண்டிருப்பார் மார்க்கண்டேய முனிவருக்காக வேண்டி யமனை உதைத்தார் யமனை கொல்லவில்லை மறுபடியும் உண்டாக்கி விட்டார் அவனை மறுபடியும் இல்லைன்னா அவன் இருக்கும் போதே நான் பெருகிட்டு அவன் இல்லைன்னா இன்னும் பூமாதேவி தாங்க முடியாது அல்லவா அந்த திருக்கடையூர் வந்து உயிர் பிழைச்சி இருக்கும் அதனால்தான் சாமி இப்ப என்ன பண்றாங்க ரொம்ப பேர் சத்தியத்தை பொறுத்தி அந்த ஊர்ல சேர்ந்து ஏ ஆய்வு கொஞ்சம் நீட்ட இருக்கலாம் என்ற நோக்கத்தோடு வேற ஒண்ணும் இல்ல பதினாறுன்னு அவங்க போட்டா இவன் அறுபத்தாறுன்னு இருபத்தி அறுபத்தொன்னு போட்டுக்கிட்டு இவங்க போறான் அவ்வளவுதான் நம்பரை மாத்தி போட்டான் இல்லையா ஆமா அங்க போகாமல தினந்தோறும் மனதாக போய்கிட்டு இருக்கேன் நான் தினந்தோறும் திருக்கடையூர் பதியமும் சொல்ல தவறதில்ல ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் செய்யல நான் சாமியை கேட்டது அறுபத்தொன்னு தான் கேட்டேன் அறுபத்தோரு வயசு வலி இருந்தா நிறை வயது என்று சொல்லுவார்கள் அதுக்கு நடுமத்து போனா குறையில போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் அறுபத்தோருல ஒரு அபிஷேகம் தான் செய்யற வழக்கம் உண்டு அறுபத்தோரு வயசு கேட்டு என்னமோ எழுபத்தி நீட்டிட்டு போறான் தேவாரம் பரவாயில்ல அவன் இருப்பும் நீட்ட முடியாது ஆமா இல்லையா ஆமா அதனால நாம எல்லாரும் கொஞ்சம் நிறைய வயதோடு இருப்போம் கட்டத்து பூட்டி சதாபி விரு கடவுளையும் நாம எண்ணி விடுவோம் சுந்தரனுடைய திருப்பதியும் நாம எண்ணுவோம் இந்த நல்ல நாள்ல நாம நான் உங்களுக்கு இந்த தேவாரத்தை பாடிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வந்தேன் ியனேரு பார்ப்பொருந்த படியார் கையின் பங்கையோடும் கடியார் கொள்ளையனே கடவுள் இரக்கத்தியம் அடிகே என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே யமன் வந்தான்னா யார் தடுப்பார் யாராவது தடுக்க முடியுமா யார் தடுப்பாருன்னே கேட்பாரு தடுக்க முடியாது ஒரு அடிக்க வந்த தடுக்கலாம் தாங்கி விட முடியும் தடுத்துக் கொள்ளலாம் யம வேதனையை தடுக்க முடியாது சொல்ற எனக்கு ஆர் துணை அப்படின்னு கேட்கறதெல்லாம் உலகத்துல வாழும்போது இல்ல இந்த யமன் வந்தான்னா என்ன செய்யுது அதத்தான் இன்னொரு மதியத்தில் கேட்கிறாரு அந்த நாடன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆர்வின் இவனை வவ்விநாய்க்கு உன் வன்மை கண்டு அடியேன் என்னை இனி என்னை நமன் தமர் நலியில் இவன் மட்டும் என் அடியானென விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் யமன் வரும்போது இவன் என்னுடைய அடியான்னு சொல்லி என்னை விளக்கி விட்டீங்கன்னா அது ஒன்னு போரும் சுவாமி அவிந்து கேட்கிறார் சுந்தரர் அவ்வளவு ஆண்டவனால ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரரே அப்படி ீங்க அத பத்தி வரலன்னு சொல்ல முடியாது ரொம்ப பேர் வரல வந்தாக்கா இந்த ஆட்டம் ஆடி இருக்க மாட்டோம் இல்லையா ஆமா ஆனால் அது வரணும் அதனாலதான் சாமி சொல்றார் அதுக்கு அடுத்த பாட்டு திறமந்தலையில் பற்றி வானவனே, மறையில் போனாதவனே கரையால் விடத்தாய் கடவுள் வீர சத்தியம் ரிவா எனக்கு ஆயல்ல அறம் நான் கருபுரிந்து கொண்டாய்க்கு கொடுக்காய் மறையோனுக்கு மான் தந்தாருங்கிறவா கடவோர்த்தி வீரத்தத்துள் என்றாதே எனக்கு ஆர் முனை நீயல்ல போராறு கரையில் ஒரு போர்த்து ஒரு பாகம் மகிழ்ந்தவன் எனக்குறையினத்தினமா போ எனக்கு ஆதே இந்த அமுதே அமுதே என்று வருவதல்ல சாமியுடைய திருநாமம் அமுத என்று நீங்க எண்ணிக்கணும் ஆமா அமுத கடமே சிவலிங்கமாக அங்கு இருக்கிறது அமுதத்தை உண்டவன் இறக்க மாட்டான் என்று சொல்லுவார்கள் அப்ப அவனை வணங்குறவனு இறக்க மாட்டான் இல்லவர்கள் அமுதே அமுதே என்று வருகிற பகுதியெல்லாம் ஆண்டவனுடைய சின்னமை வந்து நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் பொண்ணோடானவானே கடவுள் என்ன முத எனக்கு ஆறு வேறியே விளங்கும் உழைக்காதுடையாய் ஏறேன் இவனே தெரிந்துடனே காரார் கடவுள் இரட்டத்தின் மாறா தடையாய் எனக்கு ஆறு கடே அயனோட தெரியும் அடி உண்பறிய பயனே எம்பரே வரமாய மர சுவரே கடைய கடவுர் வீரத்தையும் நயனே என் நமுதே எனக்கார் செய்தி அல்லவே காரும் கடவுர் திருவீரட்ட இரண்டு திருப்பதியமும் நாளைக்கு நல்ல நாள் சொன்ன மாதிரி தை மாசத்திலிருந்துதான் நமக்கு வருஷமே தொடங்குகிறது என்று ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் ஏதா இருந்தாலும் நமக்கு நல்ல நாள் ஆனதுனாலே நீங்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வைத்தியசிர் திருப்பதியும் ஓதினேன் உயிருக்கும் எந்த ஆணியும் ஏற்பட வேண்டாம் என்ற நோக்கத்தோடு திருக்கடையூர் திருப்பதியமும் சொன்னேன் இருக்கிற அம்பிகையுடைய திருப்பாடல் ஒன்று நான் உங்களுக்கு பாடுவிடுவேன் பன்னரிய மகிமை நிறைய ஆனந்த பெரு கொடியே வடிவமாகி மங்களம் நிறைந்து விளங்கி இருந்து எழில் ஒடிப்ப உலகுக்கெல்லாம் அன்னையாய் ஐந்தோடியிற்கும் வித்தாகி புவனங்கள் அனைத்தும் பெரும் கருணை மொழி நாயையும் மலத்தாள் வணக்கம் செய்வார் நாயையும் மலத்தாள் வணக்கம் செய்வார் அந்த ஊர்ல இருக்கிற முருகனுக்கு முத்துக்குமாரசுவாமி பேரில்லை எங்க கோயில்ல கனசாமி கோயில் இருக்கிற சாமிக்கு முத்துக்குமர சுவாமிக்குமரன் எல்லா மரியாதையும் செல்வமுத்துக்குமரன் அந்த கோயில்ல இன்னைக்கு சாமி திருவீதி வருதுன்னு வச்சுக்கோ மூணு பல்லக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோ மூணு பல்லக்குல பல்ல இந்த பக்கம் இருக்கிறது செல்ல முத்துக்குமரம் நடுமத்தியில வரும் ஆமா பெரிய தேர் ஓடு பெரிய தேர்ல முத்துக்குமரம் தான் இருப்பான் பாக்கி இருக்கிற தேர்ல சாமி சாமிக்குவாங்க அப்படி கௌரவமா வச்சிருக்கிறாங்க அந்த சாமியாங்க ஆமா அவர் பேரில தர்ராதீன மகா சன்னிதானம் பத்தாவது மகா ஒரு பெரிய அருளாளம் எல்லோருமே அருளாள்தான் அது பத்தாவது மிகுதி ஆமா அந்த இருபத்தாறு பேரையும் நான் தினந்தோறும் வணங்காமல் இருக்க மாட்டேன் இந்த அறுபத் இருபத்தி அஞ்சினுடைய இருபத்தி அஞ்சு மகா சன்னிதானத்தினுடைய நான் அங்க இருக்கும்போது வணங்கி கொண்டிருந்தேன் அவர்கள் வளர்த்த உடல் அவர்கள் வளர்த்த கல்வி இல்லையா இந்த நன்றியோடு நான் தினந்தோறும் அங்க போய் விட்டு வருவேன் உணர்வால் போயிட்டு வருவேன் உடலால போட்டாலும் சனிதானா அந்த முத்துக்குமாரசாமி பேர்ல பத்து பாட்டு பாடியிருக்காரு செல்லும் முத்துக்குமார் சுவாமி திருவரப்பா என்று பேர் நல்ல அற்புதமான திருப்பாடல் அதுல ஒன்று நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அன்னை சொற்கு ஒரு தேவி அன்னை தொற்கு ஒரு கவி ஐய சொற்கு ஒரு கவி அம்மா துணிக்கு ஒரு தவி ஆனை சொற்கு ஒரு கவி சொற்குவிருதவி ஒரு தவி பள்ளி தொற்கு ஒரு தவி வான் வனிதை தொற்று ஒரு தவி மறை துணிக்கு ஒரு தவி அடியுக்கு ஒரு தவி வல்ல சுர தொக்கும் ஒரு தவி மத்தியும் கொடுத்துயொற்காமல் தெளிவு குறையை அவர் செவியிலேற்றி படுதுயர் கலந்து கொள்வேன் குமார குருவேமர சுவாமிக்கு கிருத்திகைக்கு கிருத்திகை ஒவ்வொரு கிருத்தியிலையும் ஒரு அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடக்கும் அப்படி ஒரு அபிஷேகம் நான் பார்த்ததே இல்லை இப்ப பெரிய மண்டபம் அது சாமி கிழக்குமா தெற்கமுமா வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு கட்சியிலும் கூடி போகுது அதான் ஆச்சரியம் அது சும்மா அடிச்சுட்டு இருந்தாங்க இருபத்தி அஞ்சாவது மகாசி என்ன கூப்பிட்டு இந்த முருகன் நாமாவடி எல்லாம் எழுதி பாடண்டா இந்த ஜனங்கள் எல்லாம் கூடவே பாடட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த சாயம்பேர்ல நாற்பது நாமாவடி எழுதணேனா அதுல சிலது ரெக்கார்டுல கூட வந்தது அதுல ஒரு ரெண்டு வரி சொல்லுவேன் ூர்ல இருக்கிற அம்புகையினர் பெயர் இன்னொன்னு திருக்கடையூர்ல குங்கிரிய கலைய நாயனார் ஒருவர் இருந்தார் சாமிக்கு தனந்தோறும் குங்கிலியம் போடுறவர் அவர் தாம்பராணிய போல குங்கிலியம் இது அடியவருக்கு அந்த கோயிலுக்கு போட்டுக்கிட்டே இருந்தார் வாழ்க்கையில வறுமை வந்து மனைவியினுடைய தாலியை கொண்டு வித்து சாப்பிடுற அளவுக்கு அவருக்கு வரும அப்படி தாலியை கொடுக்கும் போது கூட அந்த அந்த மகாராணி அந்த மகராசி கணவனை திட்டவில்லை பைத்திய காரணே கோயில்ல போய் புகையை போட்டுக்கிட்டே இருக்கடா என் வீட்டுல புள்ளைக்குட்டியெல்லாம் தூங்குது என் தாலியை தரணும் எந்த போய் வித்து கொண்டாந்து நெல் அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா பாருங்க அப்ப கூட திட்டல ஆமா நமக்கு பெரிய புராணத்துக்கு கிடைக்கிறது அப்படி போட்டவருக்கு சிவன் பார்த்து சொன்னானா குபேரனை கூப்பிட்டு டே அவன் வீட்டில் கொண்டு போய் அவனுடைய செல்வத்தை கொட்டி வைடா அப்படின்ட்டான் சிவத்தொண்டு செய்தவனுக்கு எப்படி செய்திருக்கிறான் பாருங்க சிவன் இத பெரிய புராணம் சொல்லுகிறது நண்பர் அங்கிருப்ப அழகை வேந்தன் அழகை வேந்தன் என்பது குபேரன் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து அவன் வீட்டில் கொண்டு போய் நிரப்பி விட்டான் குபேர செல்வத்தை அன்பர் அங்கிருப்ப நண்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து கரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட என்பது அந்த திருப்பாடு இந்த பாடலையும் நான் திறந்தோறும் சொல்ல தவறுவதில்லை ஏன் வாடுல வரைக்கும் கையில எனக்கு கடனை அப்ப நான் கொடுக்கலன்னு சொன்ன அவர் என்ன நினைப்பார் ஏதோ சேவாரம் பாடுறவர் மரியாதையா நம்ம கூப்பிட்டோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வைக்காருன்னு நினைப்பார் ஒரு சமயம் கொடுக்கலாம் இன்னொரு சமயம் கொடுக்கலாம் இன்னொரு சமயம் வரும்போது என்னடா தொந்தரவு அவர் சம்பாரிச்சிக்க வேண்டாமா அப்படின்னு நினைப்பாரு ஆமா எனக்கு எத்தனையோ பணக்காரர்கள் யார்கிட்டயும் ஆயிரம் ரூபாய் நான் கடன் கேட்டிருக்க மாட்டேன் எழுபத்தம்பது வயசு வரலயும் அப்ப நான் குபேரனா போயிட்டுனோ இல்ல என்னோட குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இருக்கிறேன் அது போறோம்லவா ஆமா யாரும் சொல்ல சொல்லுங்க நித்யானம் தான் இருக்காரு பணக்காரர் அவரு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் என்னமா கொடுன்னு கேட்டுப்பா கேளுங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் கிடையாது அப்படின்னா எனக்கும் அவருக்கு அந்த நீடிச்சுட்டு இருக்காது கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேனும் முப்பது வருஷம் நான் பயங்கிட்டு இருக்கேன் எந்த பணக்காரனும் எடுத்தாலும் சேர்தான் கிடையாது அவங்களா பார்த்து ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்க வேண்டிய கடமை வாங்கிக்குவேன் இப்ப கூட ஒரு தொண்ணூறு ரூபாய் கொடுத்தாரு வாங்கிதான் வந்தேன் பத்தருவா கொடுப்பாங்க அதையும் நான் வாங்கி கொள்ளுவேன் அது கவலைப்படுறது கிடையாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த கடவுளை நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அந்த ஊர்ல இருக்கிற அம்பிகை என்ன பெயர் அபிராமி அபிராமி பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சினிமாவிலெல்லாம் வந்து விட்டது அதனால அபிராமி அந்த அதிலிருந்து ஒரு பாடம் கனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனந்தரும் தரும் பெண்ணில்லா இழந்தரும் நல்லவையெல்லாம் தரும் கணந்தரும் பொங்குடல அபிராமி கிடைக்குங்களே வருகிற ஆண்டு நாமும் நமது நாடும் நன்றாக இருக்கணும் ஆமா சண்டை வேண்டாம் துப்பாக்கி சண்டை வேண்டாம் குண்டு வேண்டாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்குது இந்த பாவம் எதுக்கு அதனால நம்ம நாடு நல்லா இருக்கட்டும் நாம எல்லாருமா சேர்ந்து நமச்சியாய மந்திரம் சொல்லுவோம் இன்னொரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு அதுல திருவாசகம் பாடி விடுவேன் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நீங்களெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் கண்ட வேண்டாம் செருவு வேண்டாம் அடுத்த நாடும் நல்லா இருக்கட்டும் நம்ம நாடும் நல்லா இருக்கட்டும் இல்லையா வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் நாம மாத்திரம் நல்லா இருக்கோம் நம்ம வேண்டிக் கொள்ள கூடாது அடுத்த வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்கட்டும் நாடும் நல்லா இருக்கட்டும் வேண்டி கொள்ளும் பாரு சுவாமி வாரியார் சுவாமி அந்த மாதிரி நம்ம வேண்டிக் கொள்ளுவோமாக சொல்லி இப்ப திருவாசகத்துல ஒரு நூறு பாடல் மிக்கம் இருக்கிறது அதுல பாக்கி இருக்கிறதுல கொஞ்சம் இந்த மாசம் படித்து விடுவேன் அடுத்த மாதம் நிச்சயமா திருவாசகத்தை முடித்து வேண்டும் என்ற எண்ணம் உடையேன் நான் ஒரே தடவையில அஞ்சு மணி நேரம் கூட பாடி என்னமோ இந்த இங்க மாத்திரம் தமிழ்சங்களை வந்து நான் பாடி விடுவேன் சொன்ன போது சாமி நினைச்சாருக்கு ஒரே தடவையில தமிழ்ச்சங்க பாடாது நாலஞ்சு வாரமாவது பாடு தமிழ்சங்கேடா அப்படின்னு நினைக்கிறானோ என்னமோ ஒரு ஐநூத்தி ஆறு பாடல் பாடியிருக்கிறேன் ஐநூத்தி அறுபத்தாறு பாடல் பாடிருக்கிறேன் அறுநூத்தி அறுபத்தாறு பாடல் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் இல்லையா அதிலிருந்து பன்னிரண்டு மணி வரலையும் திருவாசகமும் ஓதிவிடுவேன் அற்புதப்பட்டு மையலா இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியுள்ளகப்பட்டு கையலார் என்னும் துழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே விட திருவருள் தந்து தன் பொன்ன இலையடி காலை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன்னெண்டனோர் அற்புதம் விளம்பேனே முறை தடுமாறாகி போனைந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே கடித்து மண்ணிலை பொய்யினை பற நான் எனதன் மாய கடித்த வாயிலே என்று உன் வினை மிகக் கடறியே பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகந்து போய் கருங்குழலினார் கண்களால் ஏழுண்டு கலங்கியே கிடப்பேனை இருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருண் துளைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரியே மாடும் சுத்தமும் மட்டுள்ள போகமும் தம்போடும் கூடி அங்குள்ள குணங்களாலேருந்து குலாவியே திருவேறி வீடு தந்து என் வெண்தொழில் விட்டிட வெண்மல கடல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அரியே பத்துன்னு பேர் அதாவது அற்புதம் அறியனே அற்புதம் அறியனே என்பது வனங்கு இறப்பு குணங்களும் குறிகளும் இல்லாத குணக்கடல் கோபலத்தோடும் கூடி அடைந்து வந்து என்னை ஆண்டுகொண்டருடைய அற்புதம் அறியேனே இப்பிறப்பின இணை மலர் நான் இயல்பு அஞ்செடுத்து ஓதி சப்பிலாது பொற்கதல்களுக்கு இடாது நான் கடமுரையா தங்கள் மைப்புராங் கண்ணால் ஏறுந்து கிடப்பேனே மகனடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டிய அற்புதம் அறியேனே ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓதையான் உணர்வாற்று உணர்வு தந்து ஒளியாக்கி பாதமானவை பட்டறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூட்டிய அற்புதம் கொச்சையான பிறவியில் கிடந்து நான் தலை நாய் போல ஏழையே இணங்கிய கத்து அரிய அயலும் அயலும் கெட்டாததன் வினை மலர்கடல் காட்டி அச்சம் என்னையும் ஆண்டு கொண்டருடைய அற்புதம் அரியே தெரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்டயங்கங்களும் உன்னியே கிடப்பேரி இறைவன் எம்பிதான் எல்லை இல்லாத தன் இணை மன அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டு தருளிய அற்புதம் அறியே அற்புதம் அரிய அற்புதம் தெருகிற புத்தகங்களெல்லாம் திருப்பி பார்த்தேன் பண்டிர் திருமுறை வரலாறு என்று எழுதியிருக்கிறார் இந்த இவர் பேரு நினைவுக்கு என்ன பிரார்த்தனை பத்துனா என்ன அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்களான்னு என்கிட்ட கிடைச்ச புத்தகத்திலாம் பார்த்துட்ட புத்தகத்தையும் பார்த்துட்ட சுவாமி விபுலானந்தா எழுதிய புத்தகத்தை பாத்துக்களக்கம் அவர்கள் எழுதாமையே விட்டு இருக்கிறதுனால அவர்களுக்குவே தெரியலையோட நான் எழுந்துகிறேன் தேவதேவன்மை தேவகன் மூவராலும் அரியுண்ண முதலாயா ஆனந்தமூர்த்தியான் தியாவராயும் அன்பர் அன்பு அறிவுண்ணாமியான் தூய மாமர சேவடிக்கண் நம் சென்னி மந்தி துணர்ந்தே அந்தமூர்த்தி அழகன் பின்னமுதன் பின்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சுத்தன் நாயகன் தென் பெருந்துரை சேவகன் மட்டுவார் உள் மங்கையாடை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமரச் சேவடிக்கண் தென்னீ மன்னி மலருமே தங்கை மீன் என்னை நோக்குமில் நங்கள் நாதல் நம் பணி கொண்டவள் செங்கு தோறைகள் பெருந்துரையினேய சேவகன் நாயகன் கங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வார் பொங்கு மாமர சேவடிக்கள் நம் சென்னி மந்தி பொலியுமே என சித்தர் கூட சிவபிரான் பிள்ளை மூதோர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எம்மை ஆளுங்கொண்டு எம் படிகொள்வான் வைத்த மாமரச் சேவடிக்கம் சென்னி மன்னி மலருமே மாய வாழ்க்கையை வெய்யென்று எண்ணி ான் தோளுமை பங்கன் எங்கள் சிறு பெருந்துரை மேவினான் காயத்து உள்ள நீ கண்டு கொள் காட்டிய சேய மாமல சேவலிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கடுந்து பத்தி தந்துதன் பொற்கடன் கண்ணே பன்மலர் சேர்த்தலும் இந்த அப்புறத்தியம்மை வைத்திடும் அத்தன் மாமன சேவடிக்கண் நம் சென்னிமண்ணி மரருமே இக்கடலை நீந்தேர்த் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருண்குழா முகவிட்டு என் உறவு செய்தியல் உயர் கொண்ட பிராந்தம் உண்மை பெருக்காம் திறமை காட்டிய சேவடிக்கண் நம் சென்னிமன்னி திகழுமே குழுவினான் பொம்பையில் பொ ஒம் வீசன் எம்பிரான் என் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண் கீ மல்கும் தொண்டற்கு வலிமிலாமல தேவடிக்கண்ணம் மலர்மே ிவே பல்வினை பகை மாய்த்திடும்பரான் உலகூடு அறுத்து அப்புறத்தனாய்ந்த எம்பிதான் அன்பரானவர்க்கு அருணி மெய்யடியுக்கு இன்பம் கழைத்திடும் செம்பன் மாமல சேவடிக்கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே புத்தனை புதற் அப்பறை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை சின்னும் பாடி சிறிதரும் பக்தர்கள் இங்கே வம்மினீ உங்கள் பாசம் தீரப்படிமினோ உங்கள் பாசம் தீரப்படிமினோ சித்தமாதரும் சேவடிக்கண்ணம் சென்னிமன்னி திகழுமே இவ்வளவும் திருப்பரிந்துரையான் ஆட்கொண்டதுனால அந்த கருணையை எண்ணி எண்ணி எண்ணி உருகி இருக்கிறார் அந்த ஊர்ல ஆமாந்தர் பாடினாக்கு ஆமா திருநாவுக்கரசர் திருவதி விவசாயத்துக்கு நிறைய பதிகம் பாடி இருக்கார் இவ்வாறு ஊருக்கும் பாடியிருக்கார் திருவதி விவசாயத்துக்கு நிறைய பாடியிருக்கார் ஆனால் சுந்தரர் திருவண்ணை நல்லூருக்கு ஒரே பதியந்தான் மாறிக நோக்கம் பாடலைங்கிறதுனால தவறு என்று நாம எண்ணி விட கூடாது நான் தினந்தோறும் இந்த சீர்காடிக்கும் போவேன் திருவதி வீரட்டத்துக்கும் போவேன் திருவண்ணை நல்லூருக்கும் போவேன் என்ன தேவாரம் கொடுத்த சாமி திருவாசம் கொடுத்த சாமி திருப்பெருந்துரை அங்கேயும் போவேன் மனசால போய் பாட்டு தெரியதான் வருவேன் மாதிவர் மாகம் மறைபய்தவாதகம் மாமரமே தோதி அரிய குணமாக நலும் போதலன் தோலை பெருந்துறை எப்படியம் மண்ணிடை வந்து இடித்து ஆதிப்பிரமும் வெளிப்படுத்த அருளறிவார் எப்பிரானே கோரும் வணங்க அவர் அருள் ஞான மத இடை நன்றிகாட்சி கலந்திகளும் கோலமணி அணிமாட நீடு குலாவும் இடைவெளி மடநல்லாக்கு கீழ மிக கருணைகளிக்கும் திரமறிவார் எந்திரா நாவ அணிமுடியாதி அமரகோமான் ஆனந்த கூத்தன் அறுசமயம் பணிவகை செய்து படவதேவி நல்கும் பெருந்துரையும் சேரனுடாடன் பெண்பாளுகந்து மணிவனை கொண்டு வாங்கி சிறு வகை அறிவார் வேடுவாழ் இந்த சிவபெருமான் சிந்தரை செய்து அடியோ ஆடல் அமர்ந்த பரிமாயேவி ஐயன் தென் துறை ஆதி என்னால் ஏடர்களை ஆண்டு கொண்ட இயல்புரிவார் தில் அத்தனை மெல் விரலாட்கருணும் பரிசரிவார பிராணாவாரே தேவர் திரிபுறம் செட்டவில்லை வேறுவனாய் கடிநாய்கள் கூட தேவர் செய்யல் செய்யும் தேவர் முன்னே எவ்வரும பந்திக்கு இறங்கி ஆதி அன்று கொடுத்த கிடப்பரிவார் எம்மிதான் ஆவாறு நான் உடையதோ நக்கமல போதில போதி படித்து அலசூரிய ஒளிவுடன் கோவி எம் நீ தன்மையு அருள் பெருமை அறிய வல்லார் என்பிதானாவாரு மூவரர் கொண்டைய மாதை மார்வல் போர் கொன்ற நல்லா உண்மையும் பெருந்து ஏதில் பெரும்புகள் எங்கள் இதன் இரு கடல்வான சித்தியில் தோன்றும் ஓவிய வங்கையர் தோல் உணரும் ஒருவரிவார் எம்பிரானூ வெள்ளை நீரடி எம்பெருமான் மகேந்திரநாதன் வந்து தேவ பதம் வைத்த பெருந்துரையாடி அன்று காதல் பெருக கருதி காட்டி தற்கடன் காட்டி கசித்து உருக கேதம் கெடுத்து எண்ணி ஆண்டு எங்கள் அமர் அடியார் சமுதன் அவனி எங்கள் பிதா இருப்பாதம் சீர மிக வரமாயதோர் இன்பம் செய்த வன் சாத்தினோடும் சதுரம் பெருந்துரையாடி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எவ்விதா ஒரு நாளை பாடுனதல்ல திருப்பெருந்தில் அருடையது இது ஆறுவாய பெறப்பெற வேண்டும் பசிமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்க மரமணர் போல் உன் அடியவர் தொகை ஓர் ரூபாயின் சிறுவருள் காட்டி என்னையும் உயர் கொண்டருடே என்னையும் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து ஒரு பொழுதும் தரியேன் உன்னை பிரிந்து இன்று ஒழு தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் தக்கரா கருணையினால் பெரியோர் ஒருவர் கண்டுகொள் என்று பெய்கடல் அடிகாட்டி விடியே நியு அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அருள் அளித்து ஒரு மனதை அடிகாட்டி உன்பே என்னை ஆண்டு உள் முடிவ முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் எம்மானே நண்பே அருளாய் என்னுயிர்னாதா பின் அருளானாவே பன்னிலேனும் பழங்கிலேனும் உன் உயர்ந்த பைங்களுள் காண பின்னலேனும் விட பிளேனும் பிறப்பருப்பாய் என்னே புத்தறையாளே மணியறையாளே திருப்பும் கண்டு கண்களின் பேணுவதொழிந்தேன் பிதக்குவதொழிந்தேன் பின்னை என் பெருமானே தாழ்வே அடிந்தேன் இன் பிணைந்து காணுவழின் காண உண்ணான நீட்டி அம்பரவனை பரங்கருமையோடு எதிர்ப்பு அடியார்க்கு உரை அடியார்களுக்கு அருத்துரை அளிக்கும் சோதியை இனியிலே போற்றி என்னே என நினைத்து புகந்து அழைத்து அலவி என்னுள்ளே ஆற்றுவனாக அருளா யாத்திரை பத்து ரொம்ப வருத்தப்படுறாரு சாமி நாம போயிடலாம் வேண்டாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறார் நினைக்கிறேன் ஆமா யாத்திரை பத்துன்னே இதுக்கு பேரு தில்லையில் அருள் செய்தும் பூவார் எம்மான் சிரியோமை ஓவாது உள்ள கலந்து உணர்வாய் உருக்கு உள்ள கருணையினால் ஆவாய் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டி வந்து ஒருப்படுவில் ஓவோங்காலம் வந்ததுதான் போவோம் காலம் வந்ததுதான் ஒய் விட்டு உடைதான் கடல் உலகே இரண்டாம் புலன்களின் நீயும் புயல் பெருமாள் கும்பல்கள் மிகவேலாம் வேண்டாம் போக விடுவிக்கள் தகவைஞாலும் நாயே அறையன் அம்மையாண்ட தகவே உடையான் தன்னை சாரத் தடராதிருப்பா தான் தமக்கு சுத்தமும் சாமி தமக்கு விதிவகையும் ராமார் எமதார் பாத்தமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்பை தொந்தரோடும் அவற்றன் குறிப்பே குறிக்கொண்டு அவைவில் பொய் நீக்கி புயந்த நாள் வால் கொண்டடியே அடியாரிய எல்லும் அவன விடுவில் விளையாட்டை கடிதே அடியே வந்தனென்று கடை கொண்டிருந்த திருக்குறிப்பை உடலை செல்லி சிவலோகத்தை நம்பி வைப்பால் கொடிதே மேலி புயக்கங்கள் கடற்கே புற விடுவே நோய் மிக போர் காலம் எரியில்லை உடையான் அடிக்கு உடன் போவதற்கே ஒரு படுவில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அறியா கதவு அடையாமே உடைப்பட்டு வாங்க எல்லா இனியோடு அடையாமே நிகழும் செய்தார் சிவபுரத்தில் சென்று சிவன் தான் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் புரியி கோவே நெஞ்சம் புரியில் போவேற்க எல்லா உலகில் இல்லோ இனி நாம் கோவே பொன்பால் ஒப்பால் திருமேணி புயந்தாழ்வார் பொன்னடிக்கே தாழாக நிற்கும் வரிசை ஒரு படிவில் பெருமானே பெருமான் பேரானந்திருக்க பெற்றீர்கள் அருமாலுக்கு அம்மா அழுத்தி அறத்தாலே திருமாமணி சேர்ந்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர் மோடி சேரக்கல்வி சிந்தனையை பொற்கண்டி ஆறாத ஆர்வம் கூற அழுந்து நூலாதே வந்து ஆளாகாதீர் மறுநீர் மதிப்பாரால் மதியி மயங்குவீர் செருவீராகியோகோன் திருப்புயங்கள் அருளார் அகலிட படையெழுச்சி என்பதிலிருந்து படிக்க வேண்டும் அடுத்த மாதத்திலே திருவாசகத்தை நிறைவு செய்து விடலாம் என்று நான் எண்ணுகிறேன் நாளை உங்கள் பண்டிகை நாம் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில திருப்பதிங்களை ஓதினேன் கடைசியாக நாமும் நமது நாடும் அண்டை நாடும் சச்செருமெல்லாம் இல்லாமல் முகமாக நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து நாம் எல்லோரும் பஞ்சாற்றலும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய் ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ ஓம் நம